நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் செந்தமிழன் ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவரு வேலை தேடுறதுக்காக வேற ஊருக்கு போய் பார்க்கணும்னு முடிவு செய்யறாருங்க வேற ஊருக்கு போகணும் அப்படின்னாக்க அவங்க அந்த பாலைவனத்தை கடந்து போகணுங்க ஆனா பாலைவனத்தை கடந்து போகணும்னா மூணு நாள் ஆகும் அந்த காலத்துல பஸ்ஸோ இல்ல வேற எந்த வசதியுமே இல்லாததுனால நடந்துதான் போயாகணுங்க இவரு தேவையான அளவுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க நடந்து போயிட்டே இருக்காரு தாகம் எடுக்கக்குள்ள தண்ணி சாப்பிடறது பசி எடுக்கக்குள்ள சாப்பிட்டு இப்படியே போயிட்டே இருக்காரு ஒரு நாள் முடிஞ்சிருது அவரு எடுத்துட்டு போன தண்ணி சாப்பாடெல்லாம் தீந்துருது தீர்ந்தவுடனே திரும்பவும் அவரோட நடைபயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறாரு போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் போர் அடிச்சு போயிடுச்சு நடந்து நடந்து அதனால சரினு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போறாரு பாலை வேணத்தில் இந்த மாதிரி நிறைய பாடலை பாடிக்கிட்டே போறாருங்க போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போய் போய் போய் அவருக்கு ரொம்ப களைச்சு போயிருது ரொம்ப சோகமாவும் ஆயிடுறாரு ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்பவே முடியாம போயிடுது இவரு நடந்து போக்குள்ள தனக்குள்ளே பேசிட்டு போறாரு அட கடவுளே வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது நமக்கு இப்படி ஒரு சோதனையெல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம வேலைக்கு போறதுக்குள்ளரே நம்ம போயிருவோம் போலையாட்டுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரி இப்படி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப டயர்டாயிடுதுங்க உடம்பு கை கால எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுது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 பார்க்கும்போது அதுக்கும் பக்கத்தாலேயே வந்து ஒரு அட்டையில் எழுதி ஒட்டியிருக்காங்க இந்த குடிநீரை உபயோ குடிக்க வேண்டும் என்றால் அதை அந்த பைப்புக்குள் ஊற்றி விட்டு அதற்கப்பறம் நீங்கள் அழுத்தீர்கள் என்றால் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாள எழுதியிருக்காங்க இதை பார்த்த உடனே அவரோட மனசுக்கு தோணுது ஜக்கில் இருக்கிற தண்ணியை குடிச்சா நம்மளோட தாகமெல்லாம் போயிரும் என்ன பண்றது தண்ணிக்கு தண்ணியும் போச்சு நம்ம உயிரும் போயிருமே இப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு திரும்பவும் ஆனா சப்போஸ் நம்ம அதுல ஊத்தி தண்ணி திடீர் நிறைய வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா மனசுல யோசிச்சிட்டே இருக்காருங்க அப்புறம் ஒரு வழியா முடிவு பண்ணி சரி நம்ம என்னதான் ஆனாலும் ஆகட்டும் உயிரே போனாலும் போட்டும் முதல்ல தண்ணி ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பைப்ல தண்ணியை ஊற்றுறாரு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அடிப்படிச்சா தண்ணி நல்லா பூத்து பூத்து சூப்பரா வருதுங்க அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு குடிச்சிட்டு திரும்பவும் அந்த ஜக்கில தண்ணிய ஃபில் பண்ணி வச்சிடறாரு ஏன்னா அந்த அட்டையில் கடைசி லைனில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இதில் நீங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தண்ணியை அது உள்ளார ஊற்றி வைக்கணும் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஸோ அதே மாதிரி இவரும் திரும்பவும் ஊற்றி வச்சிடறாரு ஊற்றி வச்சிட்டு அங்கிருந்து திரும்ப திரும்ப கிளம்பி அடுத்த ஊருக்கு போய் வேலை தேவை ஆரம்பிக்கிறாருங்க இவரு இப்ப வந்து அந்த தண்ணிய அவர் அப்படியே குடிச்சு ஊத்தி அந்த பைப்ல ஊத்தாம அப்படியே குடிச்சிருந்தாரு அப்படின்னாக்க அது யாருக்குமே பயனில்லாம போயிருக்கும் ஆம் நாமும் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்றவரும் பெற வேண்டும் என் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் நன்றி வணக்கம்